நண்பர்களே நட்டினேன் ஹேரிப்பட்டது மூன்றை வழங்குவது சென்னை அரவிந்த் போன கிரீடம் அத பத்தின முழு ரகசியத்தையும் ஹேரி இப்ப ஹெலனா ரேவன் கிளாவிடமிருந்து கேட்டு தெரிந்து விட்டான் தான் கிட்ட ரகசியத்தை அவ சொல்லல தான் கிட்ட தன்னுடைய தனிமை தேருக்கு ஆறுதலா இருந்து பேசி பேசி டாம் மிடில் தன்னுடைய பள்ளி பருவ காலத்துல அந்த உண்மையெல்லாம் அவட்டிருந்து கேட்டு வாங்கி அல்பேனியா காடுகளுக்குள்ள போய் அந்த ஒரு மரப்பொந்தில் இருந்து அந்த தொலைந்து போன கிரீடத்தை எடுத்ததை ஹார்ட்ராக்ஸாக மாற்றி எங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்கான் அது எங்கே ஒழிச்சு வைக்கப்பட்டிருக்குன்றது வாழ்டமோட் தனக்கம் விட்டுதுன்னு தெரியும்னு அதே இடத்துல ஹேரியும் இருந்திருக்கிறான்றத ஹேரிக்கு புரியுது வேகமாக ஓடுறான் எப்படி அது பிடிச்சே அதை எடுத்தே ஆகணும் உடனே எடுத்தாவணும் பள்ளி பயங்கரமா ஆடுது இந்த ஆட்டத்துக்கு ஏன் சிறெல்லாம் இடிஞ்சு விடுற மாதிரி பயங்கரமா அதிருது இது இப்ப நம்மளோட ஆசிரியர்களோட கட்டுப்பாட்டுகள் இல்ல அவங்களோட கட்டுப்பாட்டுகளை கொஞ்சமா வருது அதான் ஹாக்வேர்ட்ஸோட முட்டு முத்தா வாழும் பின்ன மாதிரி ஆடுது இல்ல உடனே கண்டுபிடிச்சானோ எல்லாரும் சண்டைப்பாடுங்க வாங்க வாங்க வாங்க இந்த பேசேஜ் வழியெல்லாம் அடைங்க அப்படின்னு பெர்சி ஃப்ரெட் ஜார்ஜ் எல்லாம் ஒரு பக்கம் கத்திட்டு தன்னோட பிரெண்ட்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கூட்டு வந்து சண்டை போட்டிருக்காங்க லீ ஜார்டன் எல்லாரும் வந்து ஷேமஸ் பிணிக எல்லாரும் பெருசிக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கிறாங்க நிலுங்க நிலுங்க அங்கிள் நீங்க எங்க வர்றீங்க ஆ என்னோட இடமொழியைதாப்பா எல்லாரும் தப்பிச்சு போறாங்க என்னது ரொம்ப பைத்திகத்தனமா இருக்கு என்ன சொல்றீங்க அப்புறம் பார்த்த அங்கிள் என்னப்பா நாங்க எல்லாரும் கேட்டான் என்ன மெசேஜ் விட்டுருக்கான் என்ன செய்தி விட்டான் ஒன்று உயிரோட உள்ளனா உயிரோட ஒப்படைக்கலன்னா எல்லாரையும் கொன்று சொல்லியிருக்கான் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பைத்திய காரத்திரமா சென்ற என்ன பைத்திய அங்கிள் புரியவே ஏப்பா அவனோட ஆட்கள்லாம் பிடிச்சிருக்க வேண்டியது கொஞ்சம் ஸ்டைதன் மாணவர்களை பிடிச்ச பணயமாக பிடிச்ச வைக்க வேண்டியது தானே அந்த அறிவுக்குடைய பேசிக் கூட அவங்ககிட்ட இல்லை அங்கிள் என்ன பேச்சு பேசுகிறீங்க யாரை எவரை பிடிச்ச அது வாழ்ந்த தடுக்காது எல்லாரையும் சேர்த்து கொலை பண்ணுவான் இன்னொரு விஷயம் நீங்க டம்புடரோட தம்பி உங்க அண்ணன் என்னைக்கும் இன்னொரு அப்பாவி மக்களை பணயமா பிடிச்சு வைக்கிறது என்னைக்குமே அனுமதி அனுமதிக்க மாட்டார் அதை என்னைக்கும் ஒத்துக்கவும் மாட்டேன் பிராபர் பார்த்தாபடியே பேச்சு இல்லாம பேச்சு முடிச்சு இல்லாம நிற்கிறார் ஹேரி ஒரு பாறை பார்த்துட்டு முறைச்சிட்டபடியே என்னது இவர் சொன்ன மாதிரி செஞ்சிருக்கலாமோ அப்படின்னு ஹாரிக்கு தோணுது இல்ல டம்புடர் அப்படி என்னைக்கு செஞ்சிருக்க மாட்டார் என்னைக்கு அந்த மாதிரி கீழ்த்தனமான செயல்களை நான் இன்னைக்கு இறங்க மாட்டேன் எல்லாரும் அப்பாவிகள்லாம் தப்பிச்சு போகணும் அது சிலைத்திறன் குப்பா இருந்தாலும் சரி கிரைஃபிண்டருக்கு இருந்தாலும் சரி எந்த பிரிவை சேர்ந்தவங்களா சரி எல்லாரும் தப்பிச்சு போனோம் அதான் என்னோட எண்ணம் அப்பாவிகள் யாரும் சாவக்கூடாது நீ நேரி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே யோசிச்சுட்டே திரும்பும்போது இரண்டு பேர் பார்க்குறான் அப்படியே ஷாக்ல நிற்கிறான் ரெண்டு பேர் கையில என்னமோ வச்சு நிற்கிறாங்க டி எங்கன்னா போயிருந்தீங்க கையில டே இதெல்லாம் அழிச்சுட்டா என்ன செய்ய போற எல்லா ஹார்காகஸையும் எடுத்துருவேன் அதை அழிக்கிறதுக்கு என்ன பண்ணுவ கிங்கடா போயிருந்தீங்க இதுன்ன கையில ஒரே பல்லு பல்லா வளைஞ்சு வளைஞ்சிருக்கு என்ன பல்லுது இது ராமோட யோசனை இப்படி வந்தது ஹரி நாங்க ஸ்ட்ரைட்டா சேம்பர் ஆஃப் சீக்ரட்ஸுக்கு போயிட்டோல்ல ரகசியங்கள் நிறைய அடைக்கா ஹர்மியானி அங்க எப்படி போக முடியும் நான் பாம்பு பாச சொல்லி ஓப்பன் பண்ணாதானே போவோம் போக முடியும் பாத்ரூம் ஜென்னி சொன்னதுதானோ பாத்ரூம் பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு ஜென்னி சொன்னா அப்ப எருமையான அழுங்குஞ்சி மோட்டல் பாத்ரூம் வழியா சேம்பர் ஆஃப் சீக்கிரம் நுழைஞ்சிருப்பாங்க அதனால பெரிய கம்பு சுத்திரமா நீ எப்படி அந்த லாக்கெட்டை திறந்துன்றதை பார்த்தேன் அதே மாதிரி பாம்பு மாதிரி கொஞ்சம் உசு விசுன்னு கத்தி ஓப்பன் பண்ணேன் ரெண்டு மணி நேரம் தப்பா ஓப்பன் ஆகாம தப்பு தப்பா போச்சு அதுக்கப்புறம் ஓபன் ஆயிடுச்சு அப்படியே மிமிக்கரி பண்ணி கலக்கிட்டியடா பாரு பாரு இதோ பாரு இவளே இந்த ஹார்க்ளெக்ஸ் அழிச்சிட்டா அப்படின்னு ராண்த பாக்கெட்ல இருக்கிற போன அப்பிள் பஃபோட கப் எடுத்து காட்டுறான் பீஸ் பீஸா உடஞ்சு கிடக்குது உடைச்சிட்டீங்களா சூப்பர்ரா சூப்பர்ரா அழிச்சிட்டீங்களா உம் இப்ப சேம்பரா ஸ்வீகர்ஸ்ல யாருமே இல்ல இருந்த பாம்பை நீதான் கொலை பண்ணிட்டியே இப்பங்க எதுவும் இல்ல சூப்பர்ரா சூப்பர் ஆமா ஏன் இது ஹெர்மியானி அடிச்சா நீ அடிச்சுக்கலாமே உனக்குதான் வழக்கமா பிராக்டிஸ் இருக்கே ஏன் எனக்கு எனக்கும் அது அழிக்கணும்னு ஆசையா இல்லையா ஒரு வார்த்து அது நாளிச்சு தான் இருக்கட்டுமே கொஞ்சம் மன திருப்தி இருக்குல்ல அதை அழிச்சுதல உங்களுக்கெல்லாம் மன திருப்தியா சரி சரி அழிஞ்சிருச்சு என்ன அறி இப்படி ஆடுது கேசில் கேசில் இப்ப நம்ம டீச்சர்ஸோட கட்டுப்பாட்டுல இருக்கிறோமா தெரியல ஆகுவஷ்ல பெரும் போர் சூழ்ந்துட்டு இருக்கு ஓ அடுத்த ஆர் கட்சி எங்க இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சேன் முதல்ல நம்ம ரூம் ஆஃப் ரெக்யர்மெண்ட் போனோம் அங்க இருக்கவங்க எல்லாம் வெளியேத்திட்டு நம்ம நம்ம பர்பஸ்கா யூஸ் பண்ணும் போன நான் போஷன்ஸ் புக்கெல்லாம் எங்க ஒழிச்சு வச்சுனோ அங்க இருக்கு அங்க நான் பார்த்தேன் இவ்வளவு நேரம் என் மனசுல சரியா உதிக்காம இருந்தது இப்பதான் என் மூலையில தெல்ல தெளிவ வச்சிருக்கு அங்க இருக்கா அப்ப முதவலியா போணும்ண்டா இருபதை யாரான்னு நிறுத்த சொல்றான் முதல்ல இந்த பள்ளியில பயங்கரமான போர் நடக்குதுன்றீங்க ஹவுஸ்ஃபுல்லா இந்த விஷயம் தெரியுமா அவங்களும் அப்பாவிக்கலாச்சு அவங்களும் வெளியே போணுமே ரான் உன் மனசுக்குள்ள இவ்வளவு அன்பு அக்கறையோ அவங்க மேல இருக்கா நீ நருமையான பிடிச்சு கிஸ்லாம் கொடுக்கலாம் உனக்கு உன் கூட இருக்கலாம் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ரான் ஒரு நிமிஷம் கட்டி பிடிச்சு அப்படின்னு நிக்கிறாங்க ரான் அப்படியே சந்தோஷத்துல அப்படியே ஸ்தம்பிச்சு நிக்கிறான் டே டே டே போதண்டா இது ரொமான்ஸ் பண்ற இடம்லடா சுத்தி சண்டை நடந்துட்டு இருக்கு வாங்க நம்மளோட வேலையை பார்ப்போம் அப்படின்னு ஹாரி சொல்லும் மேலிருந்து எதோ விட்டி வெடிக்கிற மாதிரி சத்தம் அவங்க மேல கூறையில இருந்து எல்லோரும் கல்லுகள்லாம் இடிஞ்சு உள்ள ஆரம்பிக்குது திட்ட எல்லாம் ஓடுங்கடா வாங்க வாங்க எல்லாரும் ஓடுறாங்க சின்னி இருந்த ரூம் ஆஃப் பகுதிக்கு போறாங்க உள்ள நினைஞ்சு ஹேரி ஷாக்குல நிக்கிறான் சின்னி டாங்ஸ் நிற்கிறா லூப்பின் வீட்டுல எல்லாம் உங்களை பத்திரமாச்சிருந்தான் நீங்க இன்னொரு வயசான உங்களை பார்த்து கேக்குறான் ஹேரி நான் தான்ப்பா நம்ம நெவிலோட பாட்டி எங்க பேராண்டி அவன் உள்ள சொல்ல சொல்ல கேட்காம சண்டை போட்டு இருக்கிறான் அதுதானே எனக்கு வேணும் ஏன் குடும்பத்தை சேர்ந்தவன் என்னைக்கும் பயந்து ஒழிய மாட்டான்ப்பா யார் கூட சண்டை போட்டிருக்கான் தெரியுமா அது யாரு கூட தான் என்ன நானும் சேர்ந்துக்கிறேன் போய் எவனையோட பாட்டண்டா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி நெவிலோட பாட்டி வேகமா ஓடுறாங்க மேடம் நீங்க இல்ல என்னால வீட்டுல நிம்மதியாவே இருக்க முடியல லூப்பின் வேற பயக்கணமா சண்டை போறான்னு கேள்விப்பட்டேன் அதான் நானும் சேர்ந்துக்கலாம் வந்துட்டேன் குழந்தைங்க அவனா எங்க தாத்தா பாத்துப்பாரு அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ வா போலாம் நிறைய தாத்தாக்கள் எங்க அப்பா தான் இறந்துட்டாரு எங்க அப்பாவோட தன்னன் இருக்காங்க அவங்க பாத்துப்பாங்க அப்படின்ற சொல்றாங்க என்னாச்சு ஓப்பி எங்க இருக்கான்னு தெரியுமா இல்ல லாஸ்ட் அதோ டாலஹாவின்னு ஒருத்தங்கோட சண்டை போடுறாதான் பார்த்தேன் போறேனா வேகமா வர்றாங்க ஜின்னி நீ தற்காலிகமா அந்த ரூம் விட்டு வெளியேறணும் ஏன் என்னாச்சு அரி இல்ல எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இந்த ரூம்ல இருக்கு அது நீ இருந்தா நடக்காது நான் அதுக்கு எல்லா விவரமா நான் சொல்றேன் நீங்களும் வெளியே போ அப்படின்னு ஜின்னி கிட்ட சொல்றான் சின்னி வெளியே சந்தோஷமா போறா இந்த ரூம்குள்ள அடைச்சிருக்காது அவளுக்கே பிடிக்கல அவளுக்கும் சந்தையில் கலந்துக்கணும்னு ஆசை ஆ டே ஜின்னி நில்லு சண்டைக்கு சண்டையை போடக்கூடாது சரியா நீ வெளியே ப சும்மா நிற்கணும் அதான் நான் சொன்னேன் சுத்தி என்ன நடந்தால் நீ சண்டே இறங்கக்கூடாது சரி சரி நான் போறேன் நின்று ஜின்னி வெளில போறா நம்மளும் இந்த ரூமை நிரந்தரமா போட்டணும் இங்கிருந்து ஆப்ரஃபத்தோட ரூமுக்கு வழி போகுது எல்லாரும் தப்பிச்சு போயிட்டாங்க இனிமேல் இந்த வழியை திறந்து வைக்கிறது ஆபத்து அங்கே இதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இது வழியா டெட்டி டெஸ்ட் நுழைய ஆரம்பிச்சிருவாங்க இந்த ரூமை பூட்டணும் அப்படி நேரி வேகமா ஹர்மியானி ராணோட வழியா வந்து இந்த ரூமை பூட்டுறாங்க ரூம் ஆஃப் ரெக்யர்மெண்ட ஒரு நேரத்துல ஒரு பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ண முடியும் இப்ப இதை இவ்வளவு நாளா நெவில் ஒரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருந்தான் கேரஸ் அலெக்டோ கேரஸ் முடியாத இடமா இருக்கணும்னு இப்ப நம்மளோட பர்பஸ்க்கு இதை யூஸ் பண்ணணும் அதுவும் ஒரு காரணம் இப்ப வெளியே வந்தது ஆக்வேர்ட்ஸ் பயங்கரமா பயங்கரமாக பூகம்பு அந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்குது தட்டி டிரெஸ்ஸும் உள்ளே நுழைய விடாமல் ஆர்டர் ஆஃப் ஃபினிங்ஸ் ஆகணும் சண்டை போட்டிருக்கிறது ஏரிக்க தெரியுது ஆனால் அவங்க நல்லவங்களோட கட்டுப்பாட்டில் ஆகவெட்ஸ் இல்லைன்னு இப்போ தெல்ல தெளிவாக தெரியுது இப்போ ரூம் ஆஃப் ரெக்யர்மெண்ட்டை வேறு பர்பஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படியே திரும்பவும் ஏழாவது ஃபுல்லில் ரூம் ஆஃப் ரெக்வைர்மெண்ட் இருக்க அந்த வாலை நோக்கி ஏரி சுற்றுறான் எல்லோரும் முக்கியமான பொருட்கள்லாம் ரகசிய பொருட்களை எங்கே ஒழிச்சு வச்சுருக்காங்களோ அதுக்குள்ளே நான் போகணும் ரகசிய பொருட்களை ஒழிச்சு வைக்கிற இடத்துக்குள்ளே நான் போனோம் ரகசிய பொருட்களை ஒழிச்சு வைக்கிற இடம் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னே கொண்ட ரூம் ஆஃப் ரெக்யர்மெண்ட்டோட கதவு திறக்கப்படுது இதே அறைய யூஸ் பண்ணான்ற உண்மையை ஹேரி மறந்துட்டான் வாழ்டமோட் எப்படி தன்னை யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கானோ அதே மாதிரி ரூம் ஆஃப் ரெக்குவயர்மெண்ட்டுக்குள்ளே ஹேரி ஹெரமனி ரான் முழுவதும் மூணுமே விளைறாங்க ரூமோட சைஸே மாறிடுச்சு அப்ப நெவில் ஒளிஞ்சுக்கிறது இருக்கு இருந்த ரூம் வேற இப்ப பல பொருட்கள் அது தொலைஞ்சு போன பொருட்களை எல்லாம் ஒழிச்சு வைக்கிற இடம் வேற அப்படியே ஒரு கத்திக்கிட்ட சர்ச் மாதிரி பயங்கர ஹைட்டா இருக்கு கபோர்டு கபோர்டு கபோர்டு கபோர்டா இருக்கு டே ஏதோ அவசரத்துல போனஷம் வந்த எங்க வச்சேன்னு மனது நான் இல்லை டீ எல்லாரும் பிரிஞ்சு போய் சுத்தி போய் தேடுவோம் வாங்களா அப்படின்னு ஹெர்மியானி ராவன் ஹேரி எல்லாம் ஒரு பக்கம் பிரிஞ்சு போய் தேடுறாங்க ஹாரி தேடி தேடி தேடி தேடி பாக்குறான் கடைசியில எங்க இருக்கும் இந்த கபோர்டு தான் இந்த கபோர்ட்லதான் போஷன்ஸை ஒழிச்சு வச்சிருந்தேன் போஷன்ஸ் புக்க செவரஸ் நேம்ஸுக்கு தெரியாம டே எனக்கு இப்பதான் யாவது செவரஸ் நேம்ஸ் எங்கடா அந்த ஆளு இந்த சண்டையில கலந்துக்காம கட்டடிச்சுட்டான் பயந்து ஓடிட்ட ஆளு டீச்சர்ஸ் துரத்தினோடே அப்படின்னு ஹாரி சொல்றான் அவனும் ஒரு பயந்தாங்க ஒளிதான் போல சரி தேடுவோம் அப்படின்னு ராணி இன்னொரு பக்கம் போறான் போஷன்ஸ் ஒழிச்சு வச்ச கபோர்டை அப்படியே பார்க்குறான் ஹேரி அந்த கபூர்டுக்கு மேல ஒரு மனுஷனோட சிலை ஒரு பணக்கார மனிதனோட சிலை பயங்கரமா அலங்கரிச்சு இருக்கு இந்த சிலையோட தலை மேலதான் பார்த்தேன் அங்கதான் இருக்கு அப்படியே தொலைந்து போன கிரீடம் அந்த சிலையோட தலைக்கு மேல இருக்கு ஹேரி அப்படியே அதை எடுக்கலான்னு கையை அப்படியே மேல தூக்குறான் கித்தோட நீ முடிஞ்சலா அப்படின்னு பின்னாடி ஒரு குளல் கேட்குது யாரான் ஹாரி திரும்பி பார்க்கிறான் கிராப் காயில் ரெண்டு பேரும் ஹேரியோட இதயத்தை நோக்கி மந்திரக்கோள் வச்சிருக்காங்க மேல்ஃபாயும் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நிக்கிறான் மந்திரக்கோளோட அது என்னோட மந்திரக்கோள் ஹரி அதை குடு மந்திரக்கோளினடா ஒண்ணுது என்னது லாஸ்டா யார் யாரை ஜெயிக்கிறாங்களோ அவங்க கிட்ட தான் மந்திரக்கோள் இருக்கும் நீ உன்னோட வீட்டுல எங்கிட்ட தோத்துட்டடா அறிக்கு உண்மை புள்ள எப்படி வேங்க வந்தான் ஆமா நீ எப்படி இருந்தவங்க வந்த எப்படி கண்டுபிடிச்ச பைத்தியக்காரா பைத்தியக்காரா போன விஷயம் இங்கிருந்து பர்ஜினன் புக்ஸ் அந்த கடையில் இருக்கிற அந்த மறையும் அறைய கஷ்டப்பட்டு ரிப்பேர் பண்ணி இந்த ரூம்க்கு அந்த கடைக்கு இருக்கிற தொடர்பை உண்டாக்குனதை நான் தாண்டா அதுக்காக இந்த ரூம்குள்ள தானா இருந்தேன் பைத்தியக்காரா அது தெரியாம இவரு இவருக்கு மட்டும்தான் அந்த ரூம் தெரியுமோ இவர் என்ன ஒண்ணாலும் எப்பணாலும் வந்து எதை ஒண்ணாலும் தொலைப்பாராம் வைப்பாராம் எடுப்பாராம் எப்படி பிடிச்சிட்டோம்ல ஆமா நீ வாழ்ந்த மட்டும் கூடல அவர் கூட தான போக போறோம் உன்னை பிடிச்ச கொடுத்துட்டு ஒரு பெரிய ரிவார்டோட போக போறோம் அப்படின்னு கிராபு தனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு கீச்சு குரல்ல பேசுறான் ஓ சந்தோஷமா இருந்தா இப்படி பேசுவானோ எல்லாம் எதிர்பார்த்தது அவருக்கு தெரியுமா அவருக்கு தெரிஞ்சு வாங்கிறோம் கேட்டவண்ணு பயங்கரமா சிவரை நோக்கி ஒரு மந்திரத்தை இடம் கொஞ்சம் ஆரம்பிக்குது இவர் காப்பாத்துற ஆமா இருத்தம் ராண இந்த பக்கமா வராண நோக்கி கிராப் ஒரு பயங்கரமான மந்திரத்தை ஏவரா ராணங்க தப்பிச்சு போக பாக்குறான் மந்திரத்தை ஏவரியா டேய் கிராப் ஒழுங்க சொல்றத கேளு ஒசைப்படு நீ ராண நோக்கி திரும்பவும் மந்திர தேவரா ரான் பாஞ்சி போய் கவோடு களையில ஒளிரான் என்ன பண்ற அவங்களை கொலை பண்ணாமட்டோடனே அப்படின்னு சந்தோஷப்படு வதைப்படு அப்படின்னு ஹாரியை பார்த்து எவரா ஹாரியின் பாஞ்சி சைட்ல நவண்டு போறான் இவன் இந்த மாதிரி மந்திர தேவரத தெரிஞ்சு தெரிஞ்சுட்டு டீ டி ஹாரியை உயிரோட ஒப்படைக்கணும் எப்படி பண்ற அப்படின்னு ராணு தடுக்கிறான் மைல்பாய் தடுக்கிறான் டேய் நான் வந்தேன்ன யாரையும் சும்மாட மாட்டண்டா அப்படின்னு ராணு கத்துறான் டே நீ யாரும் எங்களை கட்டுப்படுத்துறது டேய் உன் அப்பனும் நீ என்னைக்கு முடிஞ்சிட்டீங்க உன் பிச்சை கேட்க நான் யார்றா அப்படின்னு கிராபு கோவமா மேல்பாய பார்த்து கத்துறான் டி அறிவு விட்டு தினம பேசாத நம்ம பத்திரமா ஆனும் ஒப்படைக்கணும் அது மட்டும் இல்ல இந்த அவன் ஏதோ ஒரு பொருளை தேடி வந்திருக்கான் அந்த பொருள் அவருக்கும் தேவைப்படும் நம்ம எதையும் உடைச்சிடக்கூடாது நீ பார்த்து பார்த்து எதையும் உடைக்காமரு கிராப்ஸ் கிராப மேல்பாய் அடைக்கிட்டே இருக்கிறான் என்னா என்ன பிரச்சனை உங்களுக்கு யாரையும் சும்மோட மாட்டோ எவ்வளவு பேர் அந்த ரூம்ல இருக்கீங்க அப்படின்னு ஹர்மியானி பார்த்து கிராப் கத்துறான் ஹர்மியானி இன்னொரு பக்கம் பாஞ்சு தப்பிச்சு போறாங்க சாபத்தை போய் வேகமா பாஞ்சு போய் இன்னொரு கபோடி கையில போய் படுத்துட்டா ஹேரிக்கு பயங்கரமா கோம் வந்தது ஏன்னு கொல பண்ணி இட முயற்சி பண்ற அப்படின்னு கிராபை பிடிக்க ட்ரை பண்றான் கிராபு மேல்பாயின் இன்னொரு பக்கம் ஓடி போய் திரும்புவோம் ஹேரியை நோக்கி செத்து முடி அப்படின்னு மந்திர தேவிரான் ஹேரி உடனே தப்பிச்சு பக்கத்துல பாஞ்சு போய் எதிர்பார்த்து அந்த மந்திர வரதுக்குள்ள தப்பிச்சு போய் இன்னொரு கபாட் கடையில் போய் ஒழிஞ்சுக்கிட்டான் அங்க பார்த்தா கிராபு காயில் எல்லாம் மேல்ஃபாய் எல்லாம் சண்டை போடுறாங்க டேய் உயிரோட விட சொன்னா இங்களை ஒப்படைக்கணும்னு ஏன்டா பல பண்ண ட்ரை பண்ணுங்க எவன் செத்தாலும் போறாலை எனக்கு இவங்க இப்ப இப்ப எனக்கு இந்த செகண்ட் அவங்க விழிஞ்சவணும் அப்படின்னு கத்தணும்னே பின்னாடி கிராப் மேல்பாய்டு கட்டுப்பாட்டை மீறி ஏதோ ஒரு மந்திரத்தை சொன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு ஹாரிக்கு புரியவே இல்லை ஹெர்மியானியோட முகத்தை பாக்குறான் இன்னொரு மூலையில அப்படியே ஷாக்ல முகம் அப்படியே உறைஞ்சிருக்கு என்ன மந்திரத்தை சொல்லியிருப்பான் ஹாரியால திடீர்னு மூச்சு விடவே முடியல திடீர்னு இதை பயங்கரமா புகை வந்து அடைச்ச மாதிரி அவனுக்கு உர இருமல் பின்னாடி பார்த்தா ஏதோ பயங்கரமான ஒரு குரல் இருக்கு இறைச்சலான ஒரு வாய்ஸ் கேக்குது சீக்கிரம் ஓடுங்கடா ஏ கிராப் என்ன எழா பண்ண இப்ப எப்படி நம்ம தப்பிக்க போறோம் அப்படின்னு மல்பாய் பயந்துட்டே மூணு பேர் ஓடுறாங்க ஹரி சீக்கிரமா இங்க இருக்கிற ஆபத்து அப்படின்னு அர்மேனியம் ராணு வெளில வந்து ஓடுறாங்க என்னடா பண்ணி வச்சீங்க அப்படின்னு ஹரிக்கு ஒன்னும் புரியல பின்னாடி பார்த்தா சுத்தி அவங்களை சுத்தி தீ பிழம்பா ஓடி வருது அந்த பிழம்புல பத்து எல்லா செவரும் அப்படி சர்வசாதாரணமா ஈஸியா எரிமையில குழம்பு வர மாதிரி அப்படியே உருகுது தேய் எங்க டோர் இருக்குன்னு தெரியடா கண்ணுக்கு சுத்தி ஓட பார்க்குறாங்க வெளிய தப்பிச்சு போற டோர்ல இருந்தும் அதே தீப்பிழம்பு வர மாதிரியே தெரியுது கிராப் காயில் மேல்ஃபாய் ஹேரி ஹர்மியானி ரான் யாராலையும் தப்பிக்க முடியாதுன்னு தெல்ல தெளிவா தெரிகிற அளவுக்கு எல்லாரையும் சுத்தி தீ வந்துட்டே இருக்கு தீ கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமா உருமாறுது கொஞ்ச நேரத்துல பயங்கரமா பாம்புகளாகவும் தீயை கெக்கும் டிராகன்களாகவும் மாறி அவங்கள சூழ்ந்து சூழ்ந்து வருது எப்படி தப்பிக்கணும்னு வழி யாருக்கும் தெரியல யா ஒருத்தர் இன்னொருத்தர் கண்ணுக்கு வேற தெரியல ஹேரி ஹர்மியானி ரான் மூணு பேர் மட்டும் பிடிச்சிட்டு அப்படியே நிற்கிறாங்க தொடரும்